ஒருவர் தன் போது அவர்கள் மீது அவர்கள் கேள்விப்பட்டார்கள் உடனே நபி சொல்லு அலிஹம் அவர்கள் அவரை அழைத்து அவரிடமோ அல்லது மற்றவரிடமோ உங்களில் ஒருவர் துவா செய்தால் முதலில் தன் இறைவனை புகழ ஆரம்பிக்கட்டும் பின்பு என் மீது செலவா போறட்டும் பின்னர் தான் விரும்பியதை அல்லாஹுடன் ருவா கேட்கட்டும் என்று கூறினார்கள் அபுதாவோ ஒன்று நான்கு எட்டு ஒன்று திருமிதி மூன்று நான்கு இது ஹசன் சஹீத் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்